தொழுகையை நிறைவு செய்து சலாம் கொடுத்தார்கள் பின்பு விரைந்து எழுந்து நின்றார்கள் மக்களின் பிடரிகளை தாண்டி வரிசைகளை கடந்து தன் மனைவியின் வீட்டில் நுழைந்தார்கள் அவர்கள் வேகம் கண்டு மக்கள் கவலை அடைந்தார்கள் பின்னர் வெளியே வந்தார்கள் தன் வேகம் கண்டு ஆச்சரியப்பட்டிருந்த மக்களை கண்ட நபி சொல்லு அலிவசம் அவர்கள் என்னிடம் ஒரு பொது நிதி சொத்து இருந்ததை நினைவு கூர்ந்தேன் என்னிடம் அது இருப்பதை வெறுத்தேன் அதனை பங்கீடு செய்யுமாறு கட்டளை கூறினார்கள் புகாரி எட்டு ஐந்து ஒன்று மற்றொரு அறிவிப்பில் வீட்டில் தர்ம பொருளில் ஒரு பொருளை விட்டு வந்தேன் அதை வீட்டில் விட்டு வைக்க வெறுத்தேன் என்று புகாரி ஒன்று நான்கு மூன்று பூஜ்ஜியம்